சிவசாரம்மியமா அமாரியப்பந்தேபரம் பைத்தூதி நாற்பத்தி ஐந்தாவது ஜாக் निद्रया ஜிரமவா निद्णा ரீத் தய ஆத்மா என்று கருதிக்கொண்டிருக்கின்றோம் சரீரம் ஒரு பொழுதும் ஆத்மா அல்ல என்பது விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மனதிலே நன்கு பதிவதற்காக பல திருஷ்டாந்தங்களை கூறுகிறார் ஆசிரியர் இப்பொழுது கூறுகிற திருஷ்டாந்தம் நன்கு நமக்கு அனுபவத்தில் உள்ள சொல்ல போனால் இது அனுபவ பிரமாணம் அனுபவத்தில் இருக்கின்ற ஒன்றையே ஆதாரமாக காட்டி உண்மையை விளக்குவதுதான் அனுபவப் பிரமாணம் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது நித்ரா தேகஸ்து நித்ரையா ஜாகிரதேகவது ஆபாதி எதான்னு முதல்ல நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஸ்லோகத்தில் இல்லை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் எதா நித்ரா தேகஸ்து நித்ரா தேகஸ்துன்னா ஸ்வப்ன தேகம்னு அர்த்தம் இந்த இடத்துல நித்ரானா தூக்கம்னே அர்த்தம் கிடையாது ஸ்வப்ன தேகம்னு அர்த்தம் ஸ்வப்ன தேகஸ்தூ நித்ரையா நித்ரையான்னா ஸ்வப்னேன கனவினால் சொப்பனத்தினால் கனவினால் ஜவது ஆபாதி விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஷரீரத்தை போல இருக்கிறது தூக்கத்தில் கனவுல காணக்கூடிய சரீரம் விழிப்பு நிலையில் இருக்கிற மாதிரி தான் கனவுல இருக்கு கனவை பொறுத்த வரைக்கும் கனவுல அது சத்தியமாகவே நம்மை பொறுத்தவரை அது சத்தியம் கனவில் கனவில் வந்து கனவு போய் அந்த கனவில் இருக்கும்போது அது கனவுன்னு தெரியாது கனவு கண்டு கொண்டு இருக்கும் பொழுது அது கனவு என்று ஒரு பொழுதும் விளங்காது ஆனால் விழித்த பிறகு என்ன சொல்லுவோம் அது கனவு என்று புரிந்து கொள்வோம் विश्व दर्पण दृश्य दक्षिण पार वो माद्री आना मनसा अर नगर அப்புறம் தூ கனவுல தெரிகிற சரீரங்கள் போலவும் என்று ஒருவன்மானமே அத்வயம் அந்த ஸ்லோகம் நன்கு ஒப்பிடத்தக்கது இந்த இடத்துல அத நல்லா கம்பேர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது இது விளக்கமாக இருக்கிறது சொல்லப்போனால் அந்த தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு இது விளக்கம் என்று கூட சொல்லலாம் ஸ்லோகத்துக்கு இந்த முதல் ஸ்லோகத்துக்கு இது விளக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜாக்ர தேகவத்து ஆபாதி விழிப்பு நிலையில் இருக்கின்ற சரீரத்தை போன்றே தோற்றமளிக்கிறது ஆபாதி அப்புறம் கொஞ்சம் எத்தனை நேரம் இருக்குது அந்த சரீரம்னா அதில் விவகாரங்கள்லாம் பண்ணுங்கிறது அந்த சரீரம் என்ன எத்தனை நேரம் இருக்குது ஏதோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சயின்டிஸ்டெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் கனவு எல்லாம் வந்து தொண்ணூறு செகண்டுக்கு மேலே நீடிக்கிறது இல்லைன்னு சொல்லுகிறார்கள் அது எதோ அவர்களை எதை வைத்து கொண்டு தெரியாது தொண்ணூறு செகண்டுக்கு மேலே எப்பேற்பட்ட கனவும் நீடிக்கிறது இல்லையா ஆனால் அதுக்குள்ளே எத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டு விடுகிறது இங்கிருந்து அமெரிக்காவே போய் கொஞ்சம் பிரயாணம் பண்ணி வழியில் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகி முடிஞ்சல் போயிடுது எதா ஒன்று வரணும் அதில் தான் நம்ம முழிப்போம் இல்லாட்டி எதா சடார்னு அங்கே ஒரு அனுபவம் ஏற்படும் அதுலேருந்து முழிப்போம் சில சமயம் வேறு விதமாகவும் முழிப்போம் அது எப்படியாது நித்ரா தேக விநாசேன தேகம் அழிவதால் வந்து தேகம் வந்து அழிஞ்சு போறதுன்னு வச்சுப்போம் அழகிறது ரெண்டு விதமாத்திலேயே அந்த உடம்பு இறந்து போறதுன்னு வச்சுக்கலாம் அல்லது கண்டு போதே திடீர்னு முழிச்சுடுறோம் அந்த சரீரம் இப்போ காணோம் இது வந்து எண்பத்தஞ்சு கிலோ கையை காலை நீட்டின்னு படுத்துன்ட்டுருக்கு எங்கள் கிராமம் நடந்துட்டு வந்தது காரில் போச்சு ஊரை பார்த்து சுற்றித்து பேசிட்டு எல்லாம் பண்ணித்து என்னடான்னு பார்த்தா அப்புறம் லைட்டை தடவை வேண்டியிருக்கு அந்த சுவிட்சை தடவி லைட்டை போட்டு மணியை பார்த்தா ஓஹோ கனவா அப்படின்னு தோன்று அப்போ நித்ரா தேக வினாசேன நித்ரா தேகம் அழிவதால் திடீரென்று நித்ரா தேகத்தோடு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போகிறது அது மனதின் கற்பனையே ஆகும் எல்லாம் மனசுலதான் உண்டாகிறது இதை பற்றி விரிவாக விளக்கி இருக்கிறது மாண்டூக்கிய காரிகை மாண்டூக்கிய காரி கெளடபாத காரிகை மிக விரிவாக இது பற்றி விளக்கியிருக்கிறது நித்ரா தேக விநாசேன நித்ரா தேகம் அழிந்து போவதால் ஜாகிரத் தேகா நஷ்ய இந்த விழிப்பு நிலைக்குரிய தேகமானது ஒருபொழுதும் அழிந்து போவதில்லை அந்த தேகம் அழிந்தாலும் இந்த தேகம் அழிவதில்லை இது வந்து ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் நாப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அதை தார்ஷ்டாந்தத்தில் ஒப்பிட்டு காட்டுகிறது ஸ்வப்னத்தில் உண்டாகிற தேகம் ஜாகிரத் தேகம் மாதிரியே இருக்கு ஆனால் ஸ்வப்ன தேகம் அழிந்த பிறகு விழித்து பார்க்கிறோம் ஜாக்ரத் தேகத்திற்கு அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை இதை ஒப் கொண்டு நாம் ஒன்று புரிந்து வேண்டும் ததா அப்படி அயம் ஆத்மா இந்த ஆத்மா இந்த ஒரு ஒரு அந்த ஐயங்கிறது அவர் நாம் நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளணும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நான் நான் என்கின்ற ஆத்மா ஜாகஸ்து ஆத்மவத்து ஜாகிர தேகஸ்து ஜாகராத் பாதி இப்படி படிக்கணும் ஜாகிரத் தேகஸ்து ஜாகராத்து ஆத்மவத் பாதி இது ஆத்மா மாதிரி இருக்கிறது ஜிரத அவஸையில் ஜாக்ர தேகமானது விழிப்பு நிலையில் உள்ள ஷரீரமானது விழிப்பு நிலையில் ஆத்மாவை போன்று தெரிகிறது நான்தான் இந்த ஷரீரம்தான் நான் என்று தோன்றுகிறது விழிப்பு நிலையில் விழிப்பு விழிப்பு நிலையில் உள்ள உடலானது நான் தான் என்பது போல எனக்கு தோன்றுகிறது ஆத்மவத் பாதி அதை வந்து அடுத்ததுல ஒப்பிட்டு சொல்லுகிறது ஜாகரத்தேக வினாசா வினாசேன இந்த விழிப்புணையில் உள்ள உடல் அழிந்து போவதால் மரணம் அடைவதால் மரணம் அடைவதால் ஆத்மா கர்ஹிச்சித்து நஷ்யதி ஆத்மா ஒரு பொழுதும் அழிவதில்லை நான் அழிவதில்லை எப்படி ஒப்பிட்டுருக்கார் பாருங்க ஒன்றுனா போடணும் சொப்ன தேகா ஸ்வப்ன தேகத்துக்கு ஈக்குவலாக என்ன சொல் இருக்கார் ஜாக்ர ஜிரேகத்தை எதோடு ஒப்பிட்டு இருக்கார்னா ஆத்மாவோட ஒப்பிட்டு இருக்க ஸ்வப்ன தேகம் ஜாகிரத் தேகத்தோடு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது ஜாகிரத் தேகம் ஆத்மாவோடு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது நித்ரையா அப்படின்னு சொப்பனத்திற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது சொப்பனத்தினால் சொப்ன உண்டாகிறது விழிப்பு நிலையினால் ஜாகிரத் தேகம் உண்டாகிறது அப்போ நாம் அதே மாதிரி என்ன அந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அறியாமையினால் விழிப்பு நிலையில் உள்ள உடலை நான் என்று கருதுகிறேன் அறியாமையினால் விழிப்பு நிலையில் உள்ள உடலை நான் என்று நான் கருதுகிறேன் அறிவை பெற்றவுடன் விழிப்பு நிலையில் இருக்கின்ற உடலுக்கு என்ன ஆனாலும் அது பற்றி நான் கவலைப்படுவதில்லை அதற்கு எத் நன்மை ஏற்பட்டாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி அது பற்றி நான் கவலைப்படுவதில்லை கன உலகத்திற்கும் உண்மையில் பெரிய வேற்றுமை இல்லை கனவு எப்படி ஒரு மாயத் அதுபோல நனவும் மாயத்தோற்றமே சந்தேகமில்லை ஆனால் நம்மால் அதை ஜீரணிக்க முடிவதில்லை உண்மையை மறுக்க முடியாது இது யாராவது மறுக்க முடியுமா அது நம்மளால் ஜீரணிக்க முடியாது மனசில் இது ஆழமாக பதியாதுங்கிறத ஒத்துக்கிறோம் ஆனால் உண்மை என்னங்கிறது விசாரம் பண்ணுறபோது ஒத்துக்கத்தானே வேணும் ஒத்துக்க முடியும் ஆனால் நம்ம விவகாரம் நம்ம ஹேபிட்டு போகாது நம்ம பழக்கம் போகாது அதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை படிக்கின்றோம் திரும்ப திரும்ப இதை படிக்கிறதுனுடைய நோக்கமே அந்த ஹேபிட் போகணும் இந்த சரீரம் நான் நான்கிற புத்தி நமக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இதை படிக்கிறோம் Aha, நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அனுபவ பிரமாணத்தை திருஷ்டாந்தமாக கூறி அதன் மூலம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஜாகிரத தாஷ்டாந்தத்தை விளக்குகிறது தாஷ்டாந்தத்தை விளக்குகள் இது நமக்கு எப்போ அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அனுபவம் ஆக ஜாகிர தேகத்திலையும் நமக்கு அபிமானம் போகணும் சொப்னத்தில் வந்து அப்பவே அது சொப்னம் தெரியாது ஆனால் ஜாகிரத அவஸ்தையில விசாரம் பண்றதுனால அதான் அதுக்கு வித்தியாசம் ஜாகிரத அவஸ்தையில நாம் விசாரம் பண்றதுனால நமக்கு சரீரத்தில் அபிமானம் போயிடும் நன்றாக ஆழமாக விசாரம் பண்ண பண்ண நன்றாக ஸ்ரத்தா பக்தியோடு பண்ண பண்ண இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்களில் நமக்கு அபிமானம் நீங்கிவிடும் நீங்க வேண்டும் ஆனால் ஸ்வப்னத்தில் வந்து விசாரம் பண்ண முடியாது ஸ்வப்னத்தில் வந்து விசாரம் பண்ண முடியாது ஒருவேளை நம்ம இப்படி படிச்சு படிச்சு இப்படியே இருந்து ஒருவேளை அதுல ஒரு சொப்ன வந்ததுன்னா அதுலயும் அத்வைதானுபூதி கிளாஸ் நடந்தாலும் நடக்கலாம் ஆனா பெரும்பாலும் இதெல்லாம் வராது ஆழமா இதெல்லாம் வருவதில்லை ஆனா வந்து ஜாகிரத வஸ்தில நம்ம விசாரம் பண்ணுகிறோம் ஆகவே நாம் புரிந்து எப்படி சொப்ன தேகம் மித்யாவோ அது மாதிரி ஜாக்ரத் தேகமும் மித்யா அது வந்து அதனுடைய கணக்கில் பார்க்கற போது விழிப்புணையிலேருந்து பார்க்குற போது அது ஏதோ குறைவான காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு தத்துவத்தை பார்க்கும்போது இந்த காலம் எம்மாத்திரம் ஒன்றும் கிடையாது காலமெல்லாம் மிக சின்ன அளவில் போயிடும் சகசிர யுக பரியந்தம் அகரிய பிரம்மணோ விதுகு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேஹோ ராத்திர விதோ ஜனாக அப்படின்னு காலத்தை பற்றி கீதையில் பார்க்குறோம் எல்லாம் காலங்கிறதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு மிக அல்பம் என்று தெரிந்துவிடும் ஆக இப்படி இந்த உண்மையை புரிந்து வேண்டும் என்று சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் अलोकम स्वाप्निक देह जेहपेक्ष जग्रद प्रबुद्धय <làến> ே ஜப்போய <árhei> <egautya am> <deham> यथा यथा तथा यहापी जीवन अंगीवनर्थ अय जीव स्वापनिकक देहं हित्वा जाग्रदेह देहं से சொப்ன சரீரத்தை விட்டுவிட்டு ஜாகிர அடைய விரும்புகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவோ அதுவே விரும்புகிறான்னா ஞாபகம் வச்சுக்கணும் அதில் எப்படி விரும்புகிறான்லாம் கேட்காதீங்கோ அது தானாகவே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறபோது இவன் முடிச்சு விடுறான் அந்த சரீரம் என்ன தெரியாது அது கற்பனைங்கிறது நன்றாக தெரியும் மனதின் சிறிய அழ அழகா அழகான கற்பனை அது கஷ்டமாகவும் இருக்கலாம் ஆனால் அது பெரிய ஆச்சரியந்தான் ஆக சுவாப்னிக்கம் தேகம் ஹித்வா சுவாப்னிக்கம் தேகம்னா ஸ்வப்ன சரீரத்தை ஹித்வா நீக்கிவிட்டு ஜாகிர தேகம் அப்பேட்சத்தை விழிப்பு நிலையில் உள்ள தேகத்தை அடைகிறான் அடைய விரும்புகிறான் சாரு ததா அப்படி அது மாதிரி என்ன பண்ணுகிறான் இவன் ஜாக்ர தேக பிரபுத்தாவா இங்கே அயம் ஜீவக தான் இந்த ஜீவன் அதே இந்த ஜீவன் ஜாக்ர தேக பிரபுத்தா ஜாக்ர தேகத்தில் குரு சாஸ்திரத்தினால ஞானம் வந்தவன் ஏதோ காரணத்தினால ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியத்தினால வைராகியம் உண்டாகி வேதாந்த சாஸ்திரத்தை படித்து குரு முகமாக உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு இந்த அத்வைத அனுபூதி மாதிரி கிரந்தங்களை எல்லாம் படித்த பிறகு பிரபுத்தர்த்தம் ஜே பிரபுத்தரீரத்தில் இருந்து கொண்டு விழித்து கொண்டவன் விழித்து கொண்டவனா என்ன அர்த்தம் இந்த உலகத்தை அஜான அஜானமயமான இந்த உலகத்தை புரிந்து கொண்டு யா நிஷா சர்வூத்தின தாகர்த்திசம்யமி ஜாகிபூத்தான பசியோ முனே கீதையில் பார்க்குறோம் எழுபத்தி எழுபதா அறுபத்தி ஒம்பதாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அது பார்க்கலாம் அந்த ஸ்லோகத்தை படித்து பாருங்கள் யாருக்காக கீதையில் பழக்கம் இல்லைன்னா ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஸ்லோகம் போட்டு பாருங்க அதில் சொல்லியிருக்கு எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அதில் ஞானி விழித்திருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் எது விளங்குகிறதோ எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் எதில் விழித்திருக்கின்றனவோ அதை ஞானி இரவாக கருதுகிறான் அப்படி சொல்லியிருக்கு ஞானி இரவாக கருதுகிறான் எல்லாருக்கும் பிரம்மம்னா தூக்கம் தூடுறது ஆகையினால் பிரம்மம்னு சொன்னாலே தூக்கம் வந்து விடுறது கஷ்டமாகறது புரியறதில்லை பிரம்மம் வந்து இருட்டு மாதிரி புரியாமல் இருந்துகிட்டே இருக்குது ஒன்றும் இருட்டில் எப்படி ஒன்றும் தெரியாதோ மாதிரி நிறைய பேருக்கு புரியறதில்லை அஜ்ஞானிகளுக்கு பிரம்ம தத்துவம் விளங்குவதில்லை அஜானிகளுக்கு எது விளங்கி கொண்டு இருக்கிறதோ அதை ஞானி இருளாக கருதுகிறான் அப்படி சொல்லியிருக்கு ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அதை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பிரபுத்தஹத்துக்கு அதான் ரொம்ப நல்லது ஜாக்ர தேக பிரபுத்த விழிப்பு நிலையில் நன்கு அறிவை பெற்றவன் சிறந்த புத்தியை அடைந்தவன் பிரபுத்தஹான்னு என்ன அர்த்தம் நல்ல புத்தியை அடைந்தவன் அர்த்தம் அடைந்தவன் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஜானத்தை அடைந்தவன் என்ன பண்றான் ஜாக்ர தேக பிரபுத்தாகித்வா ஜாகிரத் தேகம்னு ஸ்லோகத்துல இல்லை நீங்க சப்ளை பண்ணிக்கணும் ஜாகிரத் தேகம் ஹித்வா இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய சரீரத்தில் அபிமானத்தை நீக்கிவிட்டு ஆத்மானம் அபேக்ஷதே தனது உண்மை வடிவை சார்ந்திருக்க விரும்புகிறான் சார்ந்திருக்க விரும்புகிறான்ங்கிறத ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் தானே உண்மை மெய்ப்பொருள் வடிவம் என்பதை நன்கு ஆழ்ந்து கருத விரும்புகிறான் அதையே நினைக்க விரும்புறான் அந்த அகண்டாக்கார விற்பியில இருக்க விரும்புகிறான் ஆத்மாவை அடைய விரும்புகிறான்னு அர்த்தம் வர்றது ஆத்மாவை அடைய விரும்புறாங்கிறது ஆத்மாதான் இவன் புரிஞ்சுட்டு இருக்கானே ஆகினால் என்னன்னா இந்த சரீரன் நான் இல்லை என்றும் இந்த சரீரத்துக்கு வேறானவன் நான் என்றும் ஆழ்ந்து எண்ண விரும்புகிறான் அவ்வளவுதான் ஆழ்ந்து எண்ணுவதற்கு விரும்புகிறான் யாத்ம்தமன்னுஷ்ய ரெண்டாவது அயத்திரை ரொம்ப சுலர் பகவான் தாங்க சயமிய யுத்த ஆசீத்த மப்பே ஹி யேந்திரா பிரித்த அதாவது இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று எவன் ஒருவன் தியானம் பண்ணுகிறானோ இந்திரியங்களை வென்ற ஞானத்திலே உறுதியாக இருக்கின்ற ஞானத்திலே உறுதியை விரும்புகின்ற ஞானம் உறுதியாகிறது என்று அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு அது ஆறாவது அத்தியாயத்தில் வேற விரிவாக திரும்ப திரும்ப பகவான் நன்றாகவே சொல்லியிருக்கார் எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா பல ஸ்லோகங்கள் ஆத்மாவை ஆத்மத்தியானத்தை அவன் பண்ண விரும்புகிறான் இந்த சரீரத்தியானத்தை விட்டுட்டு ஆத்ம பண்ண விரும்புகிறான் சரீரத்தையே நினைச்சுட்டு இருக்கோம் பார்த்தாலும் இந்த ஷரீரத்தை நினைக்கிறத விட்டுட்டு வரூபத்தையே ஆழ்ந்து சிந்திக்க விரும்புகிறான் நிதித்தியாசனத்தில் விருப்பம் கொள்ளுகிறான் ஆத்ம ஜான நிஷ்டையிலேயே இருக்க விரும்புகிறான் என்றெல்லாம் பொருள் சொல்லலாம் தனது உண்மை வடிவிலேயே நிலைத்திருக்க விரும்புகிறான் நிலைத்திருக்க விரும்புறதுன்னா என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தியவே மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அது இருந்தாகணும்னு அவசியம் இல்லை அது ஆழமா மனசுல பதியணுங்கிறதுக்காக அதை நினைக்கத்தான் அவன் விரும்புறான் இந்த அனாவசியமான மற்ற விஷயங்களை நினைக்க அவன் விரும்புவதில்லை அதனால ஜாக்ரத் தேக பிரபுத்தா அயம் ஜீவகா ஐயம் புருஷா அயம் ஜீவகா ஜாக்ரத் தேகம் ஹித்வா நீங்க போட்டு நினைக்கிறேன் ஜாக்ரத் தேகம் ஹித்வா அபேஷதே ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்க விரும்புகிறான் இதெல்லாம் இப்படித்தான் சொல்லணும் வேற வழி இல்லை வேற விதமாக வார்த்தைகள்லாம் போட முடியாது ஆத்மஸ்வரூபத்திலே இருக்க விரும்புகிறான்னா ஆத்மஸ்வரூபம் தனியா இருக்கு அதில் இருக்க விரும்புகிறான் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்காது தன்னை பிரம்மமாக உணர்ந்து அந்த அறிவருத்தியிலேயே இருக்க விரும்புகிறான் ஆனால் இப்படி ஒன்றும் ரூல் இல்லை எப்போ பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஷ்டமி அகம் பிரம்மாஷ்டமி இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு இந்த விஷயத்தை நன்றாக புரிஞ்சுட்டு நம்ம தீவிர முமுக்ஷுத்வத்தோட தீவிர வைராக்கியத்தோட தீவிர முமுட்சுத்துவத்தோட சாஸ்திரத்தை படிச்சுட்டோன்னு வச்சுங்க நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் விற்பி போய் ஆழமாக பதிஞ்சிடும் ஆனால் ரெண்டு கண்டிஷன் தீவிர வைராக்கியம் தீவிர மும்சுத்துவம் விவேக வைராக்கியம் இந்த சாதன சதுஷ்டை சம்பத்தி பூர்ணமாக இருந்து சீரியஸாக வாசிச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அகம் பிரம்மாஷ்டமி விற்பி பலமாயிடும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் நடக்கிற போதெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஷ்மி சாப்பிடப்படுறா பிரம்மாஷ்மி அஹம் பிரம்மாஸ்மிஷமிஸ் முட்டா மறந்து விட ஜபம் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையே இல்லை அது எப்போவாவது யாராவது நம்ம சரீரத்தை நம்மளை குறை சொன்னாலோ அல்லது இதை நம்முடைய இதை புகழ்ந்து பேசினாலோ ரெண்டுக்கும் நம்மை புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அப்போ இந்த விற்பி வரணும் கண்டிப்பாக புகழ்கிறபோது வர்றதோ இல்லையோ இகழ்கிற போது வந்தே ஆகணும் இப்படி வரலேன்னா துக்கம் அதிகமாகிடும் நம்ம இகழ்கிற போது என்ன சொல்லணும் என்ன நினைக்கணும் இந்த விற்பி வேலை செய்யணும் அந்த நேரத்துக்கு நம்மை மற்றவர்கள் இகழ்ந்து பேசும் பொழுது இந்த எண்ணம் மனசில் வரணும் அகம் பூர்ணம் பிரம்மாஸ்மி இந்த சரீரத்துக்கு தான் இதெல்லாம் வந்து இதில் தோஷம் இருக்குது அதனால் அந்த தோஷத்தை சொல்லுகிறார்கள் தோஷம் இல்லாட்டாலும் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு போட்டுமே அது தோஷம் இதில் தோஷம் இருந்து சொன்னால் ஒத்துக்கணும் தப்பு இல்லை அப்புறம் இதில் தோஷம் இல்லாமயே தோஷம் ஆரோபணம் பண்ணினா என்ன பண்ணுறதுன்னா அது அவர்களுடைய தோஷம்னு சொல்லி அவர்களுக்கே அதை கொடுத்துட்டு போயிடணும் கொடுக்கறதுனா மானசீகமாக அதனால் தான் இந்த இதை இந்த அகம் பிரம்மாஷ்டமி அகம்பிரம் எப்போ பார்த்தாலும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அகம்பிரம்மி விற்பி தேவைப்படுற போது தானாகவே வரும் சீரியஸாக ஒழுங்காக படிச்சிருந்தாள் ஆனால் அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் இப்படி வந்து அதுக்குன்னு நேரத்தை செலவழித்து உட்காந்து நிதித்தியாசனம் பண்ணியிருக்கணும் என்று இது சொல்லுகிறது இந்த ஸ்லோகத்துலேருந்து என்ன சொல்கிறதுனா எப்போ ஒருத்தனுக்கு ஜானம் வந்துடுத்தோ அவன் எப்போ என்ன பண்ணுறான்னா சுச்சௌ தேச பிரதிஷ்டா என்னது யோகி யுஞ்சி தததம் ஆத்மான ரகசியமாக இருந்துட்டு ஏகாக்கித்தாத்மா நிராசீர சமம் காஜசிரோ கிரீவம் தாரஜன்னச்சலம் ஸ்திரா அந்த தியான யோகத்தில் சொல்லியிருக்கிற லக்ஷணம் ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து பார்த்தா தெரியும் அதனால் என்ன ஜாகிர தேக பிரபுத்த சர்வதா அகம் ப்ரமாஸ்மி பூர்ணோஸ்மி தியானம் கருத்தம் இச்சதி இத்தர்த்த அதை நன்றாக ஆழமான மனசில் பதிய வைக்கிறதுக்கு விரும்புகிறான் அப்புறம் பதிஞ்சாச்சுன்னு சொன்னால் என்ன பசியன் ஷிருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசன் கிருணன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியாணி இந்திரியர்த்தேஷு வர்த்த இது தாரையன் நயுவிஞ்சித் கருமீதி மன்னேத்த ஒன்றும் செய்யறதில்லைன்னு நன்றாக தீர்மானமாக தெரிஞ்சுட்ருப்பாங்க அது அஞ்சாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகமும் ஒன்பதாவது ஸ்லோகமும் ஒன்போது எட்டோ ஒம்பதோ அதையும் இதையும் நீங்கள் ஞாபகம் ஒப்பிட்டு பார்த்தோன்னா நன்றாக தெரியும் போய் இவன் நன்னா ஆழமாக தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவகாரம் பண்ணுறான் அதனால் விவகாரம் வந்து ஆழமாக மனசில் தியானம் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஞானம் உறுதியாக என்ன விவகாரம் பண்ணாலும் சரி ஒன்றும் பண்ணுறதில்லை கர்மன் அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சா இந்த கொஞ்சம் கூட அந்த கர்த்தத்துவம் போக்திருவம் அவனை ஒட்டுவதில்லை அதுக்காக என்ன பண்ணுறான் ஆத்மானம் அபேக்ஷத்தே இந்த ஆத்மானம் அபேட்சத்தைங்கிறத நான் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன் ஆத்மானம் அபேட்சத்தை ஈக்குவல் டு ஆத்மஸ்வரூபத்தை நன்கு ஆழமாக மனதிலே ஆத்மஸ்வரூப ஆகார விற்பியை ஆழமாக மனதிலே பதிய வைக்க விரும்புகிறான் தியானம் பண்ண விரும்புகிறான் நிதித்தியாசனம் பண்ண விரும்புகிறான் ஆத்மானம் யா தா இந்த யதா ததாவை வந்து எப்படி போட வேண்டியிருக்கு பாருங்க ஸ்லோகத்தை சௌகரியமாக எழுதிட்டார் அவர் அதனால் யாவை வந்து முதல்ல போடணும் எதா அயம் ஸ்வாப்னம் தேகம் ஹித்வா ஜாகிரத் தேகம் அபேட்சத்தை ததா ததா அயம் ஜாகபுத்தே போடு ஜாகிரேக பிரபுத்தயம் ஜாகிரேகம் ஹித்வா ஆத்மான அபேட்சத்தை சிம்பிள் அண்மை தான் ஆனா நீங்க புரிஞ்சு அடுத்த ஸ்லோகம் प्रबुद्धस्यन विद्यते, प्रबुद्धस्यन विद्यते आसत्स्वर्गादिके भोगे வியாதிக்கோ நேஸ்தோகேயா प्रबुद्धस्यन विद्यते, प्रबुद्धस्यन विद्यते। के भोगे, प्रबुद्ध नसत्वर्गा नीन नपदेश आश्रिय यहा எப்படி ஸ்வப்னபோகே பிரபுத்த இச்சா நைவ வித்தியேவன்னு இருக்கு அந்த ஏவாவை தூக்கிண்டு வந்து இந்த ந வித்தியத்தைக்கு பக்கத்தில் போடணும் நாவுக்கு நடுவில் போக்கும் வித்தியத்தைக்கும் நடுவில் போடணும் நைவ வித்தியே யா ஸ்வப்ன போகே யதாங்கிறது நடுவில் உட்கார்ந்துருக்கு இவ வித்திய கனவுல இருந்து முழிச்சுட்டான் கனவுல வந்து அப்படியே ராஜபோகத்துல இருந்தான் சாதாரணமான ராஜபோகம் இல்லை அவ்வளவு எப்பேற்பட்ட இது ஏதோ ஒரு பெரிய ராஜாவோட அரண்மனையில ஏதோ ஷேக் அரண்மனை தான் சொல்லணும் அதுதான் பெருசா இருக்கான் அது மாதிரி எவ்வளவு பெரிய இதுல போய் அப்படி சுகங்களெல்லாம் அனுபவிச்சுருந்தான் ஆனா இந்த கனவுல இருந்து திடீர்னு முழிச்ச உடனே ஐயையோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு படுத்துட்டு பழைய போவானான் வந்து இந்த கனவை கண்டினியூ பண்ணலான்னு படுத்தான்னு வச்சுங்க குடிச்சதா வரும் அந்த கனவை கண்டினியூ பண்ண முடியுமோ திடீர்னு முழிச்சுட்டான் கனவு வந்து என்ன பெரிய ராஜபோகத்தை அனுபவிச்சுருந்தான் ஆனால் வந்து அதில் இது வர்ணிக்க வர்ணிக்கணும்னா இது எத்தனை நேரம் வேணாலும் வர்ணிக்கலாம் இதுக்காக பஞ்சம் நமக்கு தான் இதுல எல்லாம் ஆசை தான் நிறைய இருக்கு அதனால என்னன்னா இது எவ்வளோ வேணாலும் வர்ணனை பண்ணலாம் ஸ்வப்ன போக சொனத்தில் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிச்சுருந்தவன் திடீர்னு முழிச்சுட்டான் முழித்த உடனே என்னாச்சுன்னா அந்த போகமெல்லாம் போயிடுத்து அப்புறம் வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுமா சொன்ன அது கனவுதானே அது சத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதில் இச்சை உண்டாகாது அதில் ஆசை வராது திரும்பவும் தூங்கி கனவு கண்டு அந்த சொர்க்கத்தை அடையணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே வராது யாருக்கும் வராது வராமல் இருக்கு வரக்கூடாது தான் அர்த்தம் ஒருவேளை வருதுன்னா அது பைத்தியமாக தான் இருக்கணும் ஆகையினால சொப்னத்தில் அனுபவித்த பெரிய சொர்க்க சுகமெல்லாம் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்த உடனே அதில் இச்சை போயிடு அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அகம் ஆனந்த ஸ்வரூப்பகாங்கிற உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த தேவேந்திரனுடைய சொர்க்கம் கூட துச்சம் ஒன்றத்துக்கும்யோஜனம் இல்லை அதிலெல்லாம் ஆசை போய்விடுகிறது என்ன வந்து ஆசிரியர்கள்லாம் எல்லோருமே வேதத்தில் பூர்வ பாகத்தை படித்து தான் வேத உத்தர பாகத்துக்கு வருகிறார்கள் வேதாந்த பாகத்துக்கு வருகிறார்கள் வேத பூர்வம் முழுவதும் அழகாக வர்ணனை பண்ணியிருக்கு சொர்க்க லோகத்தையெல்லாம் அப்படிலாம் வந்து வர்ணனை பண்ணுறதே பெரிய அபூர்வம் அது வந்து சில பேர் சொல்லலாம் அதெல்லாம் கற்பனைன்னு நீ உட்காந்து கற்பனை பண்ணு பார்ப்போம் உன்னால் அது பண்ண முடியிறதா நிறைய பேர் முடியாது ஒன்றுமே முடியாது இமேஜினேஷனுங்கிறது ஏதோ ஒரு இதில் படித்தேன் இமேஜினேஷன் ஈஸ் மோர் தேன் இம்பா மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலெட்ஜின்னு படித்தேன் அது சில சமயம் தேவைப்படுறது அதை காட்டிலும் அது உயர்ந்தது சில சமயம் நல்ல கற்பனை எல்லாம் இருக்குது அதனால மனசுக்கு பக்குவங்கள்லாம் உண்டாகிறது ஜாகிரதையா கற்பனை பண்றது விவரமாக இருக்கணும் அறிவுபூர்வமான கற்பனைங்கிறாங்க அறிவுபூர்வமான கற்பனை அறிவுபூர்வமான கற்பனை மனதை பண்படுத்தும் அறிவு அறியாமையினால கற்பனை மனதை பாழ்படுத்தும் அருள் விருந்து அதனால என்னென்ன அறி அறிவுபூர்வமான கற்பனை உள்ளத்தை பண்படுத்தும் அறியாமைனால் உண்டாகும் கற்பனை ஒருத்தரை பற்றி சும்மா கற்பனை பண்ணிக்கிறது இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ நீங்கள் தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது அது அறியாமையினால் உண்டாகிற கற்பனைங்கிறது கயிறு பாம்பு தான் சொல்கிறது வழக்கமாக அது வந்து மனசில் பயத்தை உண்டாகும் கல்லை வந்து கடவுளாக கற்பனை பண்ணுறோம் பாவனை பண்ணுறோம் அது மனசை பக்குவப்படுத்துகிறது அப்படி பல உதாரணங்களை நாம் நினைத்து பார்க்கலாம் இவனுக்கு சொர்க்கத்தில் இச்சை போயிடுறது சொர்க்க லோகம் அது இது கிடைக்கும் வேதத்தில் பார்த்தா இந்த உபனிஷத்தெல்லாம் எங்கேயோ சுண்டக்கா மாதிரி இருக்கு மற்றதெல்லாம் வந்து உபநிஷத்தெல்லாம் கொஞ்சம் எங்கேயோ மூளையில்தான் உட்காந்துருக்கு ஏன்னா அது கடைசி பகுதி மற்றதெல்லாம் இந்த கர்மகாண்ட பாகங்கள் தான் திரும்ப திரும்ப இது கிடைக்கும் அது கிடைக்கும் பசுமான் தெரியுமோ கிடைக்கும் இந்த யோபாம் புஷ்பம் வேதான் மந்திரம் சொல்றாங்களே இது ஆக்சுவலா இது வந்து இது இதுக்கும் பூஜைக்கும் என்ன சம்பந்தமோ பகவானுக்கு தான் வெளிச்சம் யோபாம் பாம் புஷ்பம் வேதா எவன் ஒருவன் சூரியன் இந்த நீரில் சூரியன் சூரியனுடைய அனுகிரகம் இருக்கிறது என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அப்படின்னு அதுக்காக அர்த்தம் அபாம் புஷ்பம் வேதானா புஷ்பம்னா இங்கே சூரியன் அர்த்தம் சூரியனாக அறியானோ புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி புஷ்பவான் பவத்தின்னா நல்ல தேஜஸ்வியாக இருப்பான்னு அர்த்தம் நல்ல பிரகாசத்தோடு இருப்பான் பிரஜாவான் பவதி நல்ல குழந்தைகள்லாம் கிடைக்கும் பசுமான் பவதி நிறைய அவனுக்கு பசுமாடுகள்லாம் பசுமாடுனா ஏதாவது ஆடு மாடு எல்லாம் கிடைக்கும் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி நம்ம அர்த்தம் தெரியாம அது அது வேறு திரும்ப திரும்ப ஒரு வருது விட்டு வாயுர்வா அபா மாயத்தனம் சந்திரமா இந்த கர்ம முழுவதும் நமக்கு வந்து ஸ்வர்கத்தில் ஆசையை கிரியேட் பண்ணி பண்ணி உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மர்ச்சி சாமிதி சொல்லி சொல்லி கர்மகாண்ட சம்ஸ்காரம் மனசில் ஆழமாக இருக்குது ஆனால் வேதாந்தத்தை படித்த உடனே அசத் ஸ்வர்காதிக்கே போகே இந்த கர்மகாண்ட சம்ஸ்காரம் சொர்க்கம் சொர்க்கத்தை அடையணும் அதுக்கு நல்ல கர்மங்களை பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கின்றே இருக்குது ஆனால் அதோட நோக்கமே என்னென்ன சொர்க்கத்தை கொடுக்குறது இல்லை இந்த உலகம் உருப்படியாக நடக்கிறதுக்கு தான் அது காரணம் சொல்லி வச்சுட்டுருக்கு அதுக்கு மனசில் ஒரு நோக்கம் இருக்குது இந்த உலகம் இவன் ஒழுங்காக இருக்கணும்னா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னே சொல்லி தாத்தா தலகாணிக்கடியில் பணம் இருக்கு அவர் கண்டிப்பாக உனக்கு தான் கொடுப்பார் அப்படின்னா கடைசியில் எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது அது மாதிரி ஒருவேளை இருக்கலாம் நமக்கு தெரியாது அது மாதிரி இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் அவனை காரியத்தை வாங்கி விடுற அது மாதிரி உபநிஷத்துலாம் இந்த வேதமெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி நல்ல கர்மாக்கள் எல்லாம் பண்ண சொல்லி நமக்கும் பக்குவத்தை கொடுத்து அது மாத்திரம் இல்லை நமக்கு பக்குவத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணி விடுறது நல்லதுதான் ஆனா வேதாந்தம் படிச்சு தத்வானம் வந்த உடனே அவனுக்கு இந்த ஸ்வர்கடாதது ஏவாங்கிறது இங்கேயும் முக்கியம் அசத்வர்கி போகே ஞானினா இஷா நைவதி நைவ வித்யே அன்பத்தை இன்னும் ஒழுங்கா சொல்றேன் प्रबुद्ध स्वप्नभोगे इच्छा विद्यते तथा भोगे नाथ ज्ञान असत्स्वर्गा नव युटन कनवे தோன்றிய போகங்களில் ஆசை உண்டாவதில்லையோ அப்படி மெய்யறிவைப் பெற்றவனுக்கு மாயத்தோற்றமான சொர்க்க போகங்களில் விருப்பம் என்பது உண்டாவதே இல்லை வைராகியம் திருடமாகிவிடுகிறது என்று பொருள் வந் ஞான திருடமானால் வைராகியம் திருடமாகி விடுகிறது ஞானதார்டியேன வைராகியதார்டியம் பரம் திருஷ்டுவா ரச அசிய ரசம் அப் ரசாபி கொஞ்சம் இருக்குமா இந்த ஜான நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குமா அந்த ரச வர்ஜம் பதி அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு என்னென்ன ரசோப்பி நிவர்த்தது அதுவும் போயிடும் इच्छा அடுத்திய சோோதி கல்பிளயாத்மா சப்போ திருஷதி கல்பிஷீலயாத் ியஸ்வர ஆக்சுவலாக ரெண்டாவது வரியை வந்து சேத்து தான் படிக்கணும் உங்களுக்காக நான் பிரித்து படித்தேன் ரூபீலாதயாத்ம போகாபோகஸ்வரூபகாக அதை பிரிக்கிறது சட்டப்படி குற்றம் இலக்கண விதிப்படி குற்றம் மற்றதை பிரிக்கலாம் இந்த இடத்த பிரிக்க முடியாது கீதையிலும் கூட அப்படியெல்லாம் வருகிறது அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை பரஸ்தஸ்மாக மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் வரும் இப்போ நாற்பத்தி நாலாவது ஸ்லோ ஸ்லோகத்தில் இருந்து ஸ்லோகம் வரையிலும் ஜாக்ரத் ஸ்வப் திருஷ்டத்தை கூறிவப்ன திருஷ்டாந்தத்தை கூறி ஆத்ம ஜான நிஷ்டையை உபதேசித்தார் ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை கூறி ஆத்ம ஜான நிஷ்டையை உபதேசித்தார் அப்படி புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அஞ்சு ஸ்லோகங்கள் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா எல்லாமே புறப்பொருள்தான் அதாவது நம்முடைய அழகு நம்மகிட்ட இருக்கிற குணம் எதுவுமே நான் அல்ல அதெல்லாம் எனக்கு பாக்கியமானது என்று சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் அதாவது நாம் இதோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய ரூபீலம் இது போன்ற தன்மைகளோடு நம்மை இணைத்து கொண்டு நமக்கு கர்வம் எதுவும் வரக்கூடாது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது எதுவுமே நீ இல்லை அப்புறம் அதை ஏன் உன்னுடையது நீ என்று நினைத்து கொண்டு அல்லல் படுகிறாய் என்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது யா திருஷதி கல்பித்த சர்பா போக்திரா போக்யா பவதி இப்படி போட்டுக்கலாம் எதா எப்படி பகி புறத்தில் அனுபவிக்கப்படுபவனால் திருஷதி திருஷதிங்கிறது கல்லில் அர்த்தம் திருஷத் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம் நிறைய அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் படித்தாலே நிறைய சப்தங்கள்லாம் தெரிஞ்சுனா திருஷத்னா பாஷாணம் சிலா என்று பொருள் திருஷதி கற்பித்தகா சர்பகா கல்லில் கற்பிக்கப்பட்ட சர்ப்பம் கற்பிக்கப்பட்டன ஒரு கல்லை வந்து இதுதான் நாகராஜர் அப்படின்னு பூஜை பண்ணுறோம் நாம் இல்லாட்டி அதில் வந்து படி வடிவமே வடிக்கிறோம் கல்லில் வந்து பாம்பு ரூபத்தை உண்டாக்குறோம் அது எப்படி ஆப்ஜெக்டாக இருக்கோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் எப்படி அனுபவிக்கின்றவனுக்கு கல்லிலே வடிக்கப்பட்ட சர்ப்பமானது புறப்பொருளாக இருக்கிறதோ அது மாதிரி ரூபீலாதயூபாக ரூபீலாதயு சொன்னால் ஆத்மாவுக்கு புறப்பொருளாக இருக்கிறது இந்த இடத்துல போக்கியம் போகம் போக்திருத்துவம் எல்லாம் கிடையாது புறப்பொருள் என்று பொருள் புறப்பொருளாகவே போகத்தை கொடுக்கின்ற ரூபீலாதயா ரூபம்னு சொன்னால் அழகு ஷீலம்னு சொன்னால் சூக்மசரீரத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் ஆக இந்த குணங்கள் இதெல்லாம் எதுனா ஆத்மாவுக்கு போகமாக இருக்கின்றன போகம்னு சொன்னால் இந்த இடத்துல அனுபவிக்கிறதுங்கிற அர்த்தம் எடுத்துக்கொள்ளாமல் புறப்பொருளாக இருக்கின்றன என்பதில் தாத்பரியம் போக்கியஸ்வரூபக்காக ரூபசீலாதையாக ஆத்ம போகாக பவந்தி இது ஒரு கருத்து இதிலருந்து என்ன தெரிகிறதுன்னா கல்லில் கற்பிக்கப்பட்ட சர்ப்பமானது எப்படி தோற்றமோ உண்மை இல்லையோ அதுபோல இந்த பிரம்மத்தின் மீது மாயையால் கற்பிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஒரு தோற்றமே இதில் ஒரு ம ஒரு கருத்து அடங்கியிருக்கு போக்தாவும் போக்யமும் போக்கியமும் இரண்டும் பிரம்மமமே என்ற கருத்து இங்கே அடங்கி இருக்கிறது அனுபவிப்பவனும் பிரம்மம் அனுபவிக்கப்படும் பொருளும் பிரம்மம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற வேற்றுமையானது மாயத்தோற்றம் பிரம்மத்தின் மீது மாயையினால் அனுபவிக்கவன் அனுபவிக்கின்றவனையும் தோற்றுவித்து மாயையானது அனுபவிக்கின்றவனையும் தோற்றுவித்து அனுபவிக்கப்படும் பொருளையும் தோற்றுவித்து அதை விரும்ப வைத்து அதற்காக அல்லல் வைத்து இத்தனையும் பண்ண வைக்கிறது அப்புறம் குரு கிட்ட போக வைத்து ஞானத்தை பெற வைத்து அப்புறம் விடுவிக்கவும் செய்கிறது இதெல்லாம் மாய தான் இப்போ நாம் வந்து இப்போ ஒழுங்காக காலையிலேருந்து கோவிலுக்கு போகிறது தியானம் பண்ணுறது படிக்கிறது இதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமே இதுவும் சாஸ்திரப்படி வித்யா மாயா இது வித்யா மாயா மாயையிலிருந்து விடுபடுறத்துக்கான மாயை ஆனால் இது நல்லது இது நிவத்தி ஹேத்து மாயா அது பிரவிற்த்தி மற்றதெல்லாம் அதர்மம் எல்லாம் பண்ணினால் காலம்புரை எழுந்த உடனே டிவியை போட்டு பரவாயில்ல அது கூட இப்போ நல்லது தான் வர்றதுங்கிறான் சில சமயம் அந்த இது இல்லாமல் கஷ்டம் இருக்குது ஆன்மீகங்கிற பேரில் வேறு நல்லாமல் வந்து அதெல்லாம் நம்ம பண்ணாமல் நல்ல காரியத்தை பண்ணினால் அது வித்யா மாயை இது மாயைன்னு புரிஞ்சுப்போம் வித்யா மாயையிலருந்தால் மாயின்னு தெரியும் ஆனால் அவத்தியா மாயையிலிருந்தால் மாயையில் இருக்கோம்னு தெரியுமோ தெரியவே தெரியாது இதுல வந்து நமக்கு அறிவு இருக்கு எது மாயை எது வஸ்து அப்படிங்கிற விவேக்கம் இருக்கு வித்யா மாயில அவித்தியா மாயையில் விவேகமே இல்லை அதனால இந்த ஸ்லோகத்தில் மறைமுகமாக இந்த கருத்து அடங்கி இருக்கிறது எந்த கருத்து பரம்பொருளின் மீதுதான் போக்தா போக்யம் போகம் என்கின்ற புட்டி கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து மறைமுகமாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் மேலெழுந்த சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால் எல்லாமே ஆத்மாவுக்கு புறம்பானவைகள்தான் எல்லா விதமான தோற்றங்களும் ஆத்மாவுக்கு புறம்பானதுதான் புறம்பான அவைகள் நம்மை நம்மை துன்புறுத்துவது போல தெரிகிறது அவை புறம்பானது எனக்கு வேறானது என்று தெரிந்து கொண்டால் போதுமானது ரூபம் ஷீலம் நிறைய பேருக்கு இதில் அபிமானம் ஜாஸ்திங்கிறதுனால தான் இது சொல்கிறது அழகாக இருந்தால் நமக்கு அபிமானம் அதிகமாயிடும் சரீரத்தில் அதே மாதிரி நம்மக்கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் நமக்கு நம்ம அறியாமல் நம்மக்கிட்ட அபிமானம் வந்துடும் நான் வந்து நல்ல குணம் இருக்கிறேன் வந்துடும் ஆகையினால் அந்த அபிமானம் பலமாக இருக்கிறதுனால அதை சொல்கிறார் இந்த ரூபமும் சீலமும் கூட அழகும் நற்குணமும் கூட உனக்கு வேறானதுதான் நீ அது அல்ல அது ஷரீரத்தினுடைய அந்தகரணத்தினுடைய விஷ தர்மமாக இருக்கிறது நீ அது அல்ல என்று தெரிந்து கொள் ஆகவே உன்னுடைய அழகிலும் உன்னுடைய நற்குணங்களிலும் நீ பற்று வேண்டாம் ஒருவேளை இருந்தால் ஆதிசங்கரன் சொல்லுவார் மாணித்தம் சொல்ற போது வித்தியமானைகி அவத்தியமானைகி வா சில பேருக்கு ஏதோ தகுதி இருக்கும் தகுதி இருக்கிறதுனால அந்த தகுதி இருக்குன்னு சொல்லிப்பானான் சில பேருக்கு சொல்லணும் இன்னொருத்தருக்கு சொல்லணுங்கிறதுக்காக தனக்கு தகுதி இல்லாட்டாலும் யாருக்கு தெரிய போறதுன்னு சொல்லி கொஞ்சம் தகுதியை கூட்டிப்பானோம் அவனுக்கு அந்த குவாலிபிகேஷன் இருக்கோ இல்லையோ அப்படித்தானே நிறைய பேர் வேலைக்கு சேர்றாங்க அதனால குவாலிபிகேஷன் வந்து சிலதெல்லாம் உண்மையா ஒரிஜினல் குவாலிபிகேஷன்லாம் இருக்கும் சிலதெல்லாம் இருக்காது வித்தியமானைஹி அவித்தியமானஹி வா குணி ஆத்மனி பூஜ்யத்துவ பாவனாங்கிறார் மானித்துவத்துக்கு அதாவது தற்பெருமைனா என்னென்னா தங்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இல்லாத நல்ல குணம் எல்லாத்தையும் தனக்கு இருக்கிறதாக சொல்லி இன்னொருத்தருகிட்ட பெருமைப்பட்டுக்கிறது அதுக்கு பேர் மானித்துவம்னு சொல்கிறார் இப்போ அந்த மாதிரி அது வந்து நமக்கெல்லாம் அது ஸ்வாவம் இயல்பாக வந்துடும் ஆகையினால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அமானித்துவம்னு முதல்ல சொன்னது இந்த அபிமானம் இருக்கக்கூடாது அது அத்வைதானத்துக்கு ஆபத்து அத்வை ஞானத்துக்கு அது வந்து ஞான தத்துவ ஜானத்துக்கு ஞான அது இடையூறு அந்த குணம் இருக்கக்கூடாது ஆக தான் இதை சொல்கிறார் இந்த ரூபசீலாதிகளில் அபிமானம் வேண்டவே வேண்டாம் அடுத்த ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் தாத்பரியம் இதுதான் அனைத்தும் ஆத்மாவுக்கு புறம்பானவைகளே அதில் ஒருபொழுதும் பற்று கொள்ள வேண்டாம் என்பது கருத்து ஆழமான கருத்து அனைத்தும் பிரம்மே அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் அனுபவமும் பிரம்மத்தின் மீதே மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து மறைமுகமாக அமைந்திருக்கிறது ஞசாரஸ் கர்ண ஜானவது सर्पम नैवभीर சர்மஸீத்வா அஜானிக்கு சம்சாரம் இருக்கிறது ஞானிக்கு ஒருபொழுதும் சம்சாரம் இல்லை சம்சாரம்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சம்சாரம் சொன்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து உழல்றது பிறந்து இறந்து உழலுவதற்குத்தான் சம்சாரம்னு பேர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே நல்ல பிறக்கிறது சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறது அப்புறம் இருந்துகிட்டே இருக்கிறது அவரம் இருந்துகிட்டே இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு இன்னும் இருக்கலான்னு ஆசை வர்றது அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டம் வருது போயிட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறது இருக்கிறது இப்படியே ஒரு ஒரு பிறவின் நடந்துகிட்டு இருக்கு எல்லா ஜீவராசிகளும் இப்படி தான் நினச்சின்ட்டுருக்கு எறும்பும் கூட தான் நினைக்கிறது நான் எறும்பாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேனேங்கிறது நம்ம மனுஷனாக பிறந்து இப்படி கஷ்ட கஷ்டப்படுறோன்னு எல்லா ஜீவராசிகளும் இப்படி சம்சாரத்தில் உழல்கின்றன சம்சாரம்னாலே உழல்றதுன்ன்தான் அர்த்தம் சம்சாரத்தில் உழல்கிறதுன்னு நம்ம சொல்ல வேண்டும் சம்சாரம்னாலே உழல்வது பிறப்பு இறப்புச் சுழலில் உழன்று கொண்டிருப்பதுதான் சம்சாரம் பிறப்பு இறப்புச் சுழலில் உழன்று கொண்டிருப்பது தான் சம்சாரம் சம் சரதி இத்தி சம்சார நன்னா உழல்றான்னு அர்த்தம் திரும்ப திரும்ப உழன்று கொண்டே இருக்கிறான் முட்டாள்தான் அவஸ்துருக்கான்னு அர்த்தம் ஆனால் நமக்கு வந்து அது வந்து ஜென்ம மரணப் பிரவாகம் ஜென்ம மரணப் பிரவாக சம்சாரா அப்படி ஒரு லக்ஷணம் இருக்கு ஜென்ம மரணப் பிரவாக ஜென்ம மரணப் பிரவாக சம்சாரஹா அதுதான் சம்சாரம் இல்லாட்டி நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுண்டா துக்கம் சம்சாரா என்ன அர்த்தம் துக்கம் ஏன் ஒயுக்கு பேர் சம்சாரம் வச்சுட்டான் சரி அதனால இப்ப அந்தமாவும் சொல்லலாமே என்னோட சம்சாரம் இவர் சொல்லலாம் வந்து இது நம்ம பழக்கத்தில் என்னமோ சம்சாரம் ஒய்ஃபுங்கிற அர்த்தம் தமிழ்நாட்டில் வந்துடுத்து ஏ நம்ம சம்சாரம் அப்படிங்கிறாங்க எங்கள் சம்சாரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சம்சாரங்கிறது வந்து அந்தம்மாவும் சொல்லலாம் இவர் தான் எங்கள் சம்சாரம்னு சொன்னால் தப்பு கிடையாது கிட்ட சாஸ்திரப்படி கரெக்ட் ஏன்னா இது அர்த்தத்தை சரியாக சரியாக புரிஞ்சுன்னு சொன்னால் பரப்பாயில்லை சம்சாரம்னா துக்கத்துக்கு யார் இருக்காங்களோ அவங்களும் சம்சாரம் அது வந்து இந்த பக்கமும் சொல்லலாம் அந்த பக்கமும் சொல்லலாம் சுவாமிகளும் சொல்லலாம் ஆசிரமத்தை பார்த்து என் சம்சாரம் பாரு அப்படின்னு சொல்லி ஆசிரமத்தை காட்டலாம் மகா சம்சாரம் வச்சு யாரு வேணாலும் ஆனா சம்சாரம்ங்கிறது ஒய்ஃபுக்கு மாத்தம்தான் இல்லை நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்திருக்கல எல்லா எல்லா ஜீவராசிகளுமே உலகில் பிறந்திருக்கின்ற அனைத்து உயிர்களுமே சம்சாரிகள் தான் எல்லோரும் சம்சாரிகள் தான் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்காக கிருபையா பாரே பாகி முராரே அப்படின்னு பகவானை கேட்குறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே இந்த சம்சாரத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் கிருபையா பாரே பாகி முராரே பகவானே நீ என்னை காப்பாத்து அப்போது அது மாதிரி சம்சாரம் யாருக்கு இருக்குன்னா ப்ராப்ளம் துக்கங்கிறது யாருக்குன்னா அக் துக்கம் இருக்கிறது நீங்க எளிமையா புரிந்து கொள்ளுங்கள்னா ஜென்ம மரண ரூப பிரவாகிறது பரவாயில்லை அது இல்லாட்டாலும் பரவாயில்லை துன்பம்ய கர்மினா சம்சாரா தாஸ்தியேங்கிறது ரொம்ப முக்கியமாக போட்டு ஒரு இடத்துலயும் எப்படி அக்ஞானியான கர்மிக்கு அது சும்மா விடுறதில்ல போகிறபோது ஒரு குத்து குத்துரை அஜ்ஞானியான கர்மிக்கு இவன் என்ன பண்ணுறான் பூஜை பண்ணி பண்ணி பண்ணி நிறைய கர்மாவை பண்ணி பண்ணி மேலும் மேலும் ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகவே அக்னிய கர்மினக அக்ஞானியான கர்மிக்கு எப்படி சம்சாரம் இருக்கிறதோ அவர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு ஹோமத்திலேருந்து இன்னொரு ஹோமம் புதுசாக பண்ணிண்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் என்றைக்கு இந்த கர்மாவிலேருந்து விடுபடுறது சாஸ்திரம் கர்மாவை உபதேசித்ததுடைய நோக்கமே பக்குவப்பட்டு கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இது கடைசி வரைக்கும் விடாமல் அதை பிடித்து கொண்டிருப்பதை இவர் மறைமுகமாக மறைமுகமாக என்ன டைரக்டாகவே கண்டனம் பண்ணுகிறார் எப்படி கர்மத்தை செய்து கொண்டிருக்கிற அஜானிக்கு சம்சாரம் இருக்கிறதோ அவங்க நிறைய நல்ல காரியம் பண்ணாலும் சம்சாரம் வந்துவிடும் ஏன்னா நல்ல காரியம் பண்ணினா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறக்க வேண்டி வரும் ஆனால் புண்ணியத்தை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை அதில் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தும் வரும் ஒன்றுமே எல்லாமே எங்களுடைய பொருள் நூற்றுக்கு நூறு உத்தரவாதம்ங்கிறான் ரெண்டாவது நாளே தகராறுல இருக்குது அப்படிலாம் எத்தனையோ பொருள் இருக்குது அது மாதிரி இவ்வளவு கர்மாவெல்லாம் பண்ணினாலும் புண்ணியம் வந்தாலும் ஜென்மா வந்துடும் எப்படியும் க்யூர் சுகம் மாத்திரம் அனுபவிச்சுட முடியாது சுகம்ஹி துக்கானி அனுபவிய சோபத்தை துக்கத்தை அனுபவிச்சா தான் மகிமை ஆகையினால் என்னென்னா அங்கே கொஞ்சம் துக்கத்தையும் சேர்த்துத்தான் பகவான் கொடுப்பர் அதை விட முடியாது பகவானுக்கே பகவானே அவதாரம் எடுத்தாலும் அவரும் சுகதுக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் நியத்தி இது ஒன்றும் மாற்ற முடியாது ஆகையினால கர்மாவ நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி ஒரு லெவலில் ந கர்மனா அப்படின்னு சொல்லி அதை விட வேண்டிய கர்மனா அமிர்தத்வம் ந ஆனசுஹு பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுஹு தனேன அமிர்தத்வம் ந ஆனசுஹு தியாகேன ஏக்கே அமதம் ஆனசு யாரோ ஒரு சிலர்தான் உண்மையிலேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மெய்ப்பொருள் ஞானத்தை பெறுகிறார்கள் ஆகையினால கர்மிக்கு இருக்கிற மாதிரி சம்சாரம் ஞானிக்கு இல்லைன்னு முதல் வரி சொல்கிறது எத்வத்து அஜஸ்ய கர்மிண சம்சார அஸ்தி தத்வது ஞானிக்கு நாஸ்தியே இல்லவே இல்லை சம்சாரம் என்பது இல்லை பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து அவன் விடுபட்டு விட்டான் அறிவாளி ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இவன் நல்லா கர்மா பண்ணினவன் ஒரு காலத்தில் நல்லா கர்மாவெல்லாம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தின்னு இதுக்கு வந்துருக்கான் அதனால என்ன சொல்கிறான் சேரவாறும் ஜெகத்தீரே அதனால் எல்லாரும் வீணாக போக வேண்டாம் எல்லோரும் நல்ல வழிக்கி வாருங்கள் என்று அழைக்கிறான் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கமாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணசிய பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி Um